வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா வசிஷ்ட குலத்திலே தோன்றியவர் வேதவியாசர் வியாசர் அருளி செய்த மகாபாரதத்தில் விதுரநீதி பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்னார்களெல்லாம் பண்டித்தர்கள் இணையார்களெல்லாம் மூடர்கள் என்று விதுரர் பிரித்துக் கொடுக்கிறார் அதிலே பண்டிதர்களுக்குரிய இலக்கணங்களை அடையாளங்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் அடுத்த ஸ்லோகம் எஸ் எத்தியம் ந விஹ்னந்தி சீதமுஷ்ணம் பயம் ரத்திகி சமிர்திஹி அசமிர்திருவா சவை பண்டித இவன் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறான் யார் ஒருத்தனுடைய செயலை இவையவையெல்லாம் தடுப்பதில்லையோ பாதிப்பதில்லையோ அவன் பண்டிதன்னு கொண்டாடப்படுகிறான் நாம் ஒரு இலக்கு நோக்கி பிரயாணப்படுகிறோம் இந்த செயலை முடிக்க வேணும் என்கிற ஆசையோடு முற்பட்டிருக்கிறோம் அந்த செயலுக்கு குறுக்கே சிலதெல்லாம் பாதிப்பதற்காக வரும் தடுப்பதற்காக வரும் அதை பாதிக்காம நம்ம செயல்லே முன்னேறிக் கொண்டே இருந்தால் பாதிப்பை விலக்கிவிட்டு கொண்டே இருந்தால் அவன் பண்டித்தன்னு அடுத்த அடையாள ஏதோ நம்முடைய செயல்களை பாதிக்க வரும் அதோகத்தில சோகர் சீதம் உஷ்ணம் பயம் ரத்திகி சமருத்தி அசமருத்தி சீதம் குளிர்ச்சி உஷ்ணம் வெப்பம் வெப்பமோ குளிர்ச்சியோ யார் ஒருத்தனுடைய பிரயாணத்தை பாதிப்பதில்லையோ ஒரு தன் எடுத்துக்கொண்ட சேரலை தடை போடுவதில்லையோ அவன்தான் அறிவாளி அவனே பண்டிதன் பயம் ரத்திகி ஒரு செயல் ஆரம்பிச்சுட்டோம் அப்புறம் அது போற வழியில் பயம் ஏற்பட்டு கொடுத்துனாலோ அதனுடைய நடுவில் பயந்து காலை பின்னெடுக்க வைக்க அது சரியல்ல அப்ப பயமோ அடுத்து ரதி ரத்திங்கிறது விருப்பம் இந்த செயலை இன்னத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு ஒரு லட்சத்துக்காக செய்வோம் அந்த லட்சியம் சாமான்ய உலக இன்பத்துக்காக இல்லாமல் ஆத்ம சாட்சாத்துக்காகவும் பிரம்ம பிராப்திக்காகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டாலே வேணும்னு ஒரு பற்றுதல் ஏற்பட்டு இது கிடைச்சுட்டா இது கிடைச்சுட்டான்னு காமத்தை கிளப்பி விட்டுவிடும் அப்ப அந்த பற்றுதல் செயலை தடுக்கதற்கு முற்படும் செயலையே நன்கு நடைபெற பாதிக்கும் அப்படி கூடாதான் அப்ப பயமும் பாதிக்க கூடாது அதீதமான விருப்பம் பற்றுதல் அதுவும் அந்த செயலை பாதிப்பது கூடாது அப்புறம் சமிருத்தி அசமருத்தி சமருத்தி நல்ல செல்வ செழிப்பு இந்த செயலாலே ஓஹோனு மேற்கொண்டு செல்வம் கிடைச்சே இருக்கு அல்லது இந்த செயலாலே செல்வம் கிடைக்கவில்லை இப்படிங்கிற ரெண்டும் அதில் பாதிப்பை ஏற்படுத்துவது கூடாது ஆக ஓஹோன்னு செல்வம் கிடைத்தாலும் செல்வம் கிட்டாமல் போனாலும் அந்த செயல் பாதிக்கப்படக்கூடாது பயம் இருந்தாலோ அல்லது ரத்தி விருப்பம் அதிகமாக இருந்தாலோ அந்த செயல் பாதிக்கப்படக்கூடாது வெப்பம் இருந்தாலோ குளிர்ச்சியாலோ அந்த செயல் பாதிக்கப்படக்கூடாது இந்த ரெட்டைகள் இது ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு ரெட்டைன்னு வச்சுக்கோமா ஒண்ணு வெப்பம் ரெட்டை இன்னொன்னு பயம் விருப்பங்கிற ரெட்டை இன்னொன்னு செல்வம் தாரித்யம் வறுமை அப்படிங்கிற ரெட்டை இந்த மூன்று இரட்டையர்களும் நாம எடுத்த லட்சத்தை பாதிக்க கூடாது ஒரு விஷயத்துல விறுவிறு முன்னேற பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் குறுக்க குறுக்க வந்து தடுக்க பார்க்கும் அந்த தடுப்பு சுவர்களை தாண்டித்தான் விஷயத்த முன்னேற வேண்டும் இவ்விடத்திலே எப்படி சுவாமி நாம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோம் அப்ப அதுக்கு ஓஹோன்னு பணம் வந்தா தொழில மேல மேல நடத்துவோம் விருப்பம் இருக்கும் பணம் வரல நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா அப்ப நடத்த மாட்டோம்னு நிறுத்திடுவோம் அப்ப பணம் கிடைத்தலோ பணம் கிடைக்காததோ அந்த தொழில பாதிக்கத்தானே போறது அப்ப நம்ம முயற்சி அதை பாதிக்கத்தானே போறது ஆனா இவர் கூடாதுன்னு சொல்கிறாரே என்ன கேள்வி கேட்க தோணும் இவ்விடத்தில் எதை நம்முடைய லட்சம்னு சொல்லியிருக்கார் நாம பிரிச்சு முடணும் நாம் ஆத்மான்னு புரிந்து கொண்டால் நம்முடைய இலக்குகள் ஒரு மாதிரி இருக்கும் நாம உடல்னு புரிஞ்சு முட்டால் நம்முடைய இலக்குகள் வேற மாதிரி இருக்கும் இந்த பிரிவினை முதல்ல பார்த்துக்கோம் ஆத்மாதான் தத்துவம் உயர்ந்தது ஆத்மா ஆத்மா எதற்காக இந்த உடலை எடுத்துட்டு இருக்காரோ நடத்தி முடிச்சுடணும் இப்படின்னு இருந்தால் லட்சமே வேறு இலக்கே வேல் அப்படி இல்லாமல் இந்த உடலே தான் நாம் என்ன புரிஞ்சுட்டோம் நாள் அப்ப இலக்கே வேல் நான்கிறது ஆத்மா இல்ல உடல் அப்ப உடல் இன்பமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் அதுலதான் நாம பிசினஸ் பண்றதாகட்டும் அல்லது ஓடுறதோ ஆடுறதோ உடற்பயிற்சி செல்றதோ ஏதோ எல்லாம் உடல் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பல பாதிப்புகள் வரும் குறவே இல்லை ஆனா நம்ம இலக்கு ஆத்மாவனுடைய உன்னத்தின்னு வச்சுக்கோ உடரை பத்தி இருபத்தி மூணு மணி நேரம் கூட நினைச்சிட்டாலும் ஆத்மாவை பத்தி ஒரு மணி நேரமான நினைக்கணும் அந்த ஆத்மா உயர்ந்த கதிக்கு போக வேண்டும் ஆத்மா இங்க எதற்காக பிறவி எடுத்திருக்காரோ அந்த பிறவியின் பயனை அடைந்தே தீர வேண்டும் இது நமக்கு இலக்காயிடுச்சினால் இந்த ஆறுமே குறுக்க வரவே கூடாது ஏன்னா உலக விஷயத்துல நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அப்ப குளிரோ வெப்பமோ கண்டிப்பா பாதித்துட்டா போறது குளிர்காலமா இருந்தா ராத்திரி சீக்கிரம் குளித்துக்கு வந்துட்டு போறோம் வெப்ப காலமா இருந்தா நேரம் கழித்து வந்தா கூட இருக்கும் ஏன் லைட் இருக்கே இப்போ வெப்ப காலம் நல்ல உஷ்ண காலமா இருந்தோம் கோடைக்காலத்தில் வெளிச்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கு நிறைய நேரம் ஊறிச்சு வச்சுருப்போம் ஆனால் குளிர்காலம் இருக்குன்னா சீக்கிரமே சூரியன் அத்தமிச்சு போய்ட்றார் அப்புறம் சீக்கிரமே எல்லாத்தையும் முடிச்சு நிடுறோம் குளிர்ல வெளியில போக மாட்டோம் ஆற்றலை தண்ணீர் இருந்தா ஒரு மாதிரி செய்ய போறோம் ஆற்றலை தண்ணீர் விவசாயம் மாறிப்பட போறது அப்ப உலகத்திலே எந்த இலக்க நோக்கி நாம் செய்தாலும் உலக பயனுக்காக இருந்தால் இவைகள் கண்டிப்பாக அதை ஆத்மா இலக்கு ஆத்மாவை அறிந்து கொள்ளுதல் பக்தி பண்ணுகள் வளர்த்து கொள்ளுதல் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளுதல் இருக்கவே கூடாது விதிரடி என்ன சொல்ல முற்படுகிறார்கள் இப்படி உலக வாழ்க்கைங்கிறது தனி வழி ஆன்மீக வாழ்க்கை தனி வழி இதுல பாதிக்கும் ஆனால் ஆத்ம விஷயத்தில் அதெல்லாம் பாதிக்காது அப்படின்னு இப்ப சொல்லணும் இல்லையோ புரியத்துக்காக முதல் படி சொல்லிருக்கேன் ஆனா விதவை சொல்றது இந்த ரெண்டையும் சேர்த்தாகணும் இந்த ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி ஆகணும் ஏன்னா கிரகஸ்தன் கல்யாணம் பண்ணுகிறார் குழந்தை கத்துக்கிறார் வேலை பார்க்கிறார் உணவுக்கு வேண்டியதை சம்பாதிக்கிறார் நேர்மையா நடக்கிறார் இது இல்லறத்திலேயே செலுத்திட்டு அதே சமயத்தில் ஆத்மாவையும் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்ப இது வேற வழி அது வேற வழின்னு பிரிச்சிட முடியாது இதுவும் அதுவும் ஒரே வழி ஆத்மாவை தேடிண்டே தான் வாழ்க்கையை கழிச்சாகணும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டேதான் ஆத்மாவை தேடியாக வேண்டும் அப்படி இருக்கும் இந்த ஆறும் கண்டிப்பா நம்மளை பாதிக்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது சீத்தமும் உஷ்ணமும் மாறி மாறி வரத்தான் போறது இந்த ஆறும் லோகத்துல எப்படியும் வருமா இல்ல நம்மளால தழுக்கற முடியுமான்னு கொஞ்சம் யோசிப்போம் நமக்கு வெயில் அடிச்சாலும் பிடிக்கிறது இல்லையே மழை பெஞ்சாலும் பிடிக்கிறது இல்லையே குளிரா இருந்தாலும் பிடிக்கிறது இல்லையே ஏதுமே பிடிக்கிறது இல்லை நகரத்திலிருந்தா ஆபத்துங்கிறோம் கிராமத்திலிருந்தா வேற விதமான ஆபத்துங்கிறோம் எப்படிதான் வாழறதுன்னா இதுக்கு அழகான ஒரு கதை உண்டு கண்ணன் தேர்வோ கேண்டிருக்கார் அர்ஜுனும் சண்டை போடுறிருக்கார் சாயங்கால மாதத்துக்குள்ளே என மாலை போதும்னா மகாபாரத யுத்தம் நிறுத்தப்படும் ராமராவண யுத்தத்துலதான் காலை இரவு பகலிரவு இரண்டு போதிலேயும் சண்டை உண்டு பாரதத்தில் சூரியன் அத்தனி சுட்டா சண்டையை நிறுத்திடுவார்கள் அதுக்குள்ள அதுக்குள்ளே என்னென்ன செயலை முடிக்கணும் இன்னார கொண்டுடணும் என்னன்னா ஜெயிச்சுடணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஆசை அதனால கண்ணா சீக்கிரம் ஓட்டு சீக்கிரம் ஓட்டு குதிரகள்லாம் ஓஞ்சு நிக்கிறது பாருங்க களைப்படைஞ்சிடும் எவ்வளவு நேரம் ஓடிண்டே இருக்கும் அது கடைக்கு போய் நிற்கிறச்சே கண்ணன் தேர நிறுத்திடுவார் குதிரகளுக்கு தடவி குடுத்து அதுக்கு தண்ணீர் காட்டி ஆசுவாசப்படுத்தி புத்துணர்வு ஊட்டி அப்புறம் தான் வண்டியை கலப்புவார் ஒரு கால் மணி இருபது நிமிஷம் ஆறு நினைச்சோம் அர்ஜுனன் அவசரப்படுவார் கண்ணா சீக்கிரம் போ எனக்கு இது தேவை இருக்கு உடனே முடிச்சாங்கன்னு நிற்காதே நிற்காது சூரியன் அத்தமிக்கிறா போல அஞ்சே முக்காலுக்கு வரானு வச்சுங்க அர்ஜுன உடனே ரொம்ப நொந்து கொண்டு பேசுவார் என்ன இந்த சூரியன் இன்னைக்கு சீக்கிரமே விழுந்துடுறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா இந்த சண்டையை முடிச்சிடுவேனே கண்ணன் பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஒரு நாள் பொறுமை போய் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து இயற்கைய உன் திருப்ப பார்க்காதே அர்ஜுனா நீ இயற்கையின் வழி வாழ பழகிக்கொள் குதிரகள் கடைப்படையும் அதுகளுக்காக உன் போற நீ மாத்திக்க முடியாது சூரியன் விழும் நேரத்தில் விடத்தான் விழுவார் உனக்காக சூர்தனை மாற்றிவிட முடியாது இயற்கை தன் வழி தான் போகும் இயற்கையின் வழி நாம போகணுமே தவிர இயற்கையில நடக்கிற ஒன்னொன்னையும் நொந்துக்கிறதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டோம்னா வாழ்க்கை வாழவே முடியாது பாருங்க பல பேர் நாம எங்கெங்கே இருக்கமோ அந்த நாட்டிலேயே நம்ம நாட்டிலேயே தான் இருந்துட்டு இருப்போம் நாம ரோட்ஸில் தான் இருந்தாகணும் நம்முடைய வீட்டில் தான் இருந்தாகணும் நம்ம சட்ட திட்டங்கள் எப்படியும் அப்படித்தான் வாழ்ந்தாகணும் இதற்குள் தான் நாம வாழ பழகின்றாகணும் அதை விட்டுட்டு இந்த நாட்டில் எல்லாமே இதுதான் கஷ்டம் இந்த சமுதாயத்திலே இதுதான் கஷ்டம் ஓ கீழ நாட்டுல எப்படி இருப்பாருங்கோ மேல நாட்டில் எப்படி இருப்பாருங்கோ வணக்க நாட்டுல எப்படி இருப்பாருவோ சொலதல லாபமே இல்லை நாம் இருக்கும் நாடு இது நம் பாரத நாடு புண்ணிய பூமி எத்தனையோ ரிஷிகள் வாழ்ந்திருக்கும் பூமி இதுக்குன்னு சில கஷ்ட நஷ்டங்கள் உண்டு ஆனா எத்தனையோ நன்மைகள் உண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் நமக்கு தேவை எல்லாம் சௌகரியமா இருந்துட்டுனா அப்புறம் வாழ்க்கையை ரசிக்காதப்படும் தெரியுமா அப்பப்ப நடுல நடுவுல வெறும் மோர்பிரசாதமா காட்டுண்டா கொஞ்சம் காரமா குழம்பு தொட்டுண்டா தான் நல்லா இருக்கும் வேற ஏதானு புளிக்காய்ச்சல் சேர்த்துண்டா தான் நான் நல்லா இருக்கும் அதை போல இங்க சில கஷ்ட நஷ்டங்கள் உண்டு அது இயற்கையில ஏற்படுபவள் அதை நம்மளால மாத்தி விடுறதுக்கு முடியாது ஓஹோன்னு வெயில் நாற்பத்தஞ்சு டிகிரி அடிக்கிறது என்ன அடிக்கத்தான் போகுது ஓஹோன்னு குளிர் அஞ்சு டிகிரியா இருக்கேன்னா இருக்கத்தான் போறது சீத்தமோ உஷ்ணமோ நம்ம பாதிப்பதே கூடாது தடங்கல்கள் பல வாழ்க்கையில வந்துட்டு இருக்க போகிறது அதை தைரியமாக எதிர்த்தாக வேண்டும் ஒருத்தர் ரொம்ப பொறுமை காப்பார் எந்த தடங்களை கண்டும் கவலையே மாட்டார் அப்பேற்பட்ட ஞானி என்னத்தரை பத்தி கொண்டாடினும் எப்போன்னு கேட்டேன் ராத்திரி பத்து மணிக்கு தூங்க போவார் கார்த்தால ஆறு மணிக்கு எழுந்திருப்பார் அந்த எட்டு மணி நேரமும் எந்த தடங்களை கண்டும் அவர் கவலைப்பட மாட்டார் எந்த பாதிப்புக்கும் உள்ளா மாட்டார் கோபமே படமாட்டார் பொறுமை காப்பார்னா அதுதான் தூங்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பாதிப்பெல்லாம் எப்ப இல்லாத நம்ம நடந்துக்கணும் தெரியுமோ இதுகள் குறுக்க வந்து நம்மளை தூண்டி விடணும் நெஜமா பாதிக்கணும் அந்த சமயத்துல நாம பொறுமை காக்க வேண்டும் ரெண்டும் மாறி மாறித்தான் வரும் லோகத்தில் இவைகள் வராமல் என்றாவது இருக்க போகின்றனவா கண்ணனே கீதையில சொல்றார் மாத்ரா கவுண்டேய சீதோஷ்ண சுக துக்கதாக அனித்யாக தான் தித்திக்சுவாரத பாரத தான் தித்திக அவற்றை பொறுத்து கொள்ள பழகிக்கொள் நமக்கு குழுறதா சரி போத்திப்போம் வெப்பமா இருக்கா சரி போத்திக்காது இருப்போம் லாபம் வருதா சரி வருகிறது ஜாகிரதப்படுத்தி நாலு பேர் கொடுப்போம் லாபம் வரலையா சரி கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி நிட்டு மறுபடியும் கொடுக்கறதுக்கு பார்ப்போம் பயமே ஏற்படணும் இது நடந்துடனுமே இது நடந்துடனுமேங்கிற பயம் அந்த பயம் நம்ம காரியத்தையே கொடுக்கணும் ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம் குடுறதுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து முடங்கிட முடியுமா வெப்பமா இருக்குங்கிறதுக்காக போடுறதுக்கு முடியுமா சில பெரிய நகரங்கள் நம்ம பாரத இருக்கு அந்த நகரம் எப்பவும் என்ன ஆபத்து வந்தாலும் மறுபடியும் மறுநாள் பார்த்தாலைக்குள்ள எழுந்துவிடும் அப்படின்னு சொன்ன அளவுக்கு எப்பேற்பட்ட நகரங்கள் இருக்கு சுறுசுறுப்பா மக்கள் போயிட்டே இருக்கா பண்ணிண்டே இருக்கா அதனால அந்த சுறுசுறுப்புக்கோ அந்த ஈடுபாட்டுக்கோ எந்த பாதிப்பும் இந்த ஆறு வரவே கூடாது ஒரு விஷயத்த பத்தி பயப்பட்டா அந்த பயமே அந்த செயல்பாட்டை கொடுத்துடும் இப்போ நம்ம பேசுறதுக்காக வரும் நல்லா ரிசர்செல்லாம் நாங்கள் பண்ணிப்போம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஏன்னா பார்த்து பேசச்சே ஒரே பயந்து போடுவோம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு நாங்களே பயிற்சி எல்லாம் பண்ணிக்கணும் பயிற்சி முன்னாடி இங்கே அந்த சமயத்தில் உங்க முகத்தை பார்த்து பயந்து போய்ட்டோம்னால் அவ்வளவுதான் அப்போ சொல்ல வந்ததே தப்பா சொல்லிடுவோமே வாய் வளரடி அடிச்சுக்கணும் சரியா பேச வந்ததெல்லாம் மறந்து போயிடும் அப்ப பயம் எடுத்துக்கொண்ட இலக்கில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பயம் பாதிக்கிறதுக்கு விடவே கூடாது தைரியமா இருக்கணும் விருப்பம் இது ஒரு காரியம் நடக்கணுமா இது எப்படியானு எனக்கு சாதகமா நடந்துட்டா தேவையில் நடந்துட்டா தேவையில் கேரம் போர்டு ஆடுறான் ஆடுற ஸ்ட்ரைக்கரை வச்சு அடிக்கிறா பாருங்க அடிச்ச உடனே இந்த காயின் போய் பாக்கெட்ல வரணும் அது பாக்கெட்டு ஒட்டு வாயில போய் நிற்கும் இவ அடுத்திருக்கிற ஈடுபாட்டுல அது உழுந்துட்டா உழுந்துட்டான்னு கையை காமிச்சா அது உள்ள போய் பாக்கெட்ல உழுந்துட்டு போறது இப்போ ஒரு செயலை செய்யும் போது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரு விருப்பம் ஒரு ஈடுபாட்டை ரொம்ப ஆசைய வளர்த்துட்டோம்னா செயல்பாட்டில ஈடுபாடு இருக்க வேண்டும் ஆனா அதன் பயனில் ஈடுபாடு அதிகரித்தால் அது செயலையே பாதித்து விடுகிறது ராமனுக்காக சீத்தையை கண்டு ராமனை பற்றிய செய்தியை சொல்லி சீத்தை இருக்குமிடத்தை தெரிஞ்சு சீக்கிரம் திரும்பி வந்து இது ஹனுமான் எடுத்துக்கொண்ட இலக்கு அந்த லட்சியத்தோட மகேந்திர பருவத்திலிருந்து ஆகாசத்துல தாவுக்கார் ரொம்ப வேகமா கடலை தாண்டி பறந்துட்டு அப்ப மைனாக்கம்னு ஒரு மலை வந்தது ஹனுமானுடைய தகப்பனார் வாயு பகவான் வாயு பகவானுக்கு ரொம்ப வேண்டிய நண்பன் மைனாக்கம் அதனால நம்ம நண்பனுடைய பிள்ளை வராறே கொஞ்சம் இளைப்பாரி விட்டு போகட்டும் அப்படின்னு மைனாக்க மலை நடுவில் எழுந்து நின்றுது அந்த மாதிரி நிற்கிறதாவே இல்லை நாம இருந்தால் நல்ல வேலை நடுக்கடலில் ஓய்வு எடுக்க ஒரு இடம் கிடைச்சது ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம்னு நினைப்போமோ இல்லையோ அவர் ஏற்றுக்கவே இல்லை அந்த மலையை அணைச்சுனு நான் அவசரமா ஒரு காரியத்தில் போயிட்டு இருக்கேன் வராட்சியே நம்ம பார்க்கறேன் அவனையும் புண்படுத்தல நிறுத்திக்கவே இல்லை நேர பறந்தான் அடுத்து ஒருத்தையும் நாக கண்ணிக்கை அவள் சொரஸா நடுவில் இருந்து இவரை பரீட்சை பண்ணணுங்கிறதுக்காக என் வாய்க்குள்ள புகுந்துதான் நீ போயாகணும்னு வேணும்னு சொன்னான் அவள் வாயத்திறந்தா ஹனுமான் உடம்ப பிரிக்கின்றான் அவ இன்னும் வாயத்திறந்தா இவர் இன்னும் உடம்ப பிரிக்கின்றார் அவன் அவ்வளவு பெருசா வாய திறந்த உடனே தன்னுடைய பெரிய உடம்ப சின்னதா சுருக்கின்றார் சட்டனு வாய்க்குள்ள புகுந்தா காது வழியை வெளியில அந்த சமயத்துல யோசித்தார் முடிவு எடுத்தார் காரியத்தை இதை போல நான் ராம காரியத்துக்கு போறச்சே இதென்ன வேண்டியவாளே குறுக்க வராளே ஏன் இந்த மாதிரிலாம் பண்றா தேவர்கள்லாம் எனக்கு ஒத்தாசம் பண்ண வேண்டாமா நான் அவா காரியத்தை தானே பண்ண போறேன் ராமனே இந்த மாதிரி பண்றார் இதெல்லாம் குறைஞ்சின்றா அந்த இடத்துல நடந்திருக்குமோ சொல்லுங்க அப்ப ஏதும் தனக்கு குறுக்க வருவது கூடாது அது வேண்டியவர்கள் குறுக்க வர்றதும் கூடாது வேண்டாத விரோதிகள் குறுக்க வருவதும் கூடாது எடுத்த செயல்ல மட்டும் இழக்கூடையவனாய் வெப்பமோ குளிர்ச்சியோ லாபமோ அலாபமோ பயமோ விருப்போ